என்ன ஜஜிமாமா நல்லா இருக்கியலா வாடா வாடா போட்டி என்னடா வியாழக்கிழமையாச்சு ஆளக்கிழமை ஒரு நாளைக்கு தேர்தல் உங்கள பாக்க முடியுது அப்புறம்தான் நீங்க எங்கிட்ட ஊரை சுத்த போயிரு சரி சரி வா நல்லா இருக்கியா ஆஹ் நல்லா இருக்கேன் சஜிமாமா சரி இன்னைக்கு என்ன சொல்ல போறியா இப்ப நாட்டு வந்து இப்ப நாட்டு வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு என்ன பிரச்சனை தெரியுமாடா உனக்கு என்ன ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஓடுது நீங்க எந்த பிரச்சனையும் சொல்வீங்க மக்கள் மத்தியில ஒரு முக்கியமான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பத்தி உனக்கு எதாவது தெரியுமா அதான் நமக்கு தெரியாதா சொன்னி என்ன தெரிஞ்சுக்குவேன் நீங்க வந்து சுத்தி சுத்தி பேசாம டக்குனு விஷயத்தை சொல்லுங்க இப்ப இந்த பணத்தை எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டு எல்லாரும் இந்த காடு தான் அப்படின்னு சொல்றாங்களே அதை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அதான் ஆமா ஆமா இப்ப அங்கேயே ஆமா ஆமா அந்த பிரச்சனை தானே இப்ப எங்க பார்த்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கு காசு உணவு மனுஷன் என்ன ஒன்று என்னவோ வேற என்ன அப்படி இல்லடா அதுல என்ன இருக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதுல என்னவா பாருங்க காசு கொடுத்தா ஜெலகம் காசு என்ன பண்றது என்ன இந்த மாதிரி ஏனோதான இருக்க கூடாதுடா நாட்டுல என்ன நடக்குது நாட்டை என்ன பண்றாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் திருத்த புரியலா உங்களுக்கு நம்ம வீட்டுகள்ல நம்ம ஒழுங்கா திருந்து இருந்தாலே நாடு திருந்திரும் என்ன ஓட்டு கொல ஆமாடா நம்ம எல்லா வீடும் சேர்ந்தது தானே நாடு நாடு ஒண்ணு தனியாவா இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுகளும் இருக்கிறோம் நம்ம வீட்டுகள் நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா நல்லா இருக்கும் ஏன் இப்ப வீட்டுகள் ஒழுங்கா இருக்காம என்ன ஓடிக்கிட்டா இருக்கிறோம் நல்லா இல்லையே அதனாலதான உனக்கு ஆனா நீங்க எந்த விஷயத்தையும் சாட்டை போடு சொல்ல மாட்டேங்குத்தி பேசிக்கிட்டே இருப்பா என்ன மாமா சொல்ல வரல நீங்க சொல்லுங்க ஒரே கார்டு கிருக்கு பிடிக்க வைக்கிறது கிரெடிட் கார்டு இருக்கு அந்த காடை கொண்ட கொடுத்து ஒரு பெட்ரோல் போடுற ஒரு ஐநூறுரூவாய்க்கு அந்த காடை கொடுத்தின்னா உன் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஐநூறுரூவா போயிடும் மிச்சம் ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா உன் அக்கௌண்ட்டில் இருக்கும் அப்புறம் அப்படியே மளிகை கடைக்கு போகிறேன் அங்கேயும் ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு ஜாமியா வாங்குறேன் அந்த காடை கொடுத்தின்னா அதில் டக்குன்னு தேச்சுக்குவாக அதில் ஒரு ரெண்டாயிரூவா உன் அக்கௌண்ட்டில் இருந்து அது அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அப்போ உன் அக்கௌண்ட்டில் ரெண்டாயிரூவா காலி இந்த மாதிரி உன் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கான அமௌண்ட்டை இந்த தொகை இருக்கோ அத செலவு பண்றதுக்கு இந்த கார்டு அப்படியா அப்பிர அது வந்து கடை வாங்கிறது உனக்கிட்ட ஒரு பைசா கூட கையில் காசு இருக்காது ஆனா உனக்கு ஒரு நாற்பதாயிரூவா ஐம்பதாயிரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கணும் இல்லை என்னமோ ஒரு அறுபதாயிரரூவாய்க்கு வாங்கல ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் எவ்வளவு வேணாலும் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் வேலை ஒரு பைசா கூட இல்லை சரி அதுக்கு என்ன பண்ணுறது அந்த மாதிரி நேரத்தில் இந்த கிரெடிட் கார்டை கொண்டா கொடுத்தீங்கன்னா இப்ப நீ ஒரு நாற்பதாயிரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன்னு நினச்சுக்கேன் இந்த கார்டை கொடுத்தீங்கன்னா அவ என்ன பண்ணுவா அதை பெங்கின ஸ்வெப் உனக்குடையில டிவி எடுத்து கொடுத்துருவாங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு நாற்பதாயிரரூவா அந்த கிரெடிட் கார்டு யார் உனக்கு கொடுத்தாங்களோ அந்த பேங்க்லேருந்து அவங்களுக்கு போயிடும் ஓஹோ இப்படி ஒன்று இருக்கா சரி நம்ம எப்போ அவங்களுக்கு கொடுக்கறது அதுக்கு உனக்கு ஒரு மாதம் டேங் கொடுப்பாங்க அந்த ஒரு மாதம் முடிஞ்ச உடனே உனக்கு பில் வரும் ஐயா நீ வந்து நாற்பதாயிரரூவா கடன் வாங்கியிருக்கேன் எங்கள் கணக்கில் இருந்து எங்கள் பேங்க்லேருந்து அந்த நாற்பதாயிரரூவா கணத்தை கட்டிரு அப்படின்னு சொல்லி ஒரு பில் வரும் அதை அப்போ சொல்கிற தேதிக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா உனக்கு எந்த வட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ வாட்டுக்கு கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாம் ஆட ஒன்றால் கட்ட முடியலை திடீர்னா பதாயிரூவாய்க்கு எங்கேயோ போகிறது ஒரு மாதம் கழிச்சு அதுக்குள்ளே நீ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீ புத்திசாலி குழச்சிக்கிடுவேன் சரி பார்த்துக்கோ பார்த்துக்க ஒன்று கடைசியாக பில்லு வந்ததுக்கப்புறம் கட்ட முடியாமல் முடிச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் அதில் வட்டி எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டே போகும் அதை கொண்ட கட்டும் ஏகப்பட்ட வட்டி விட வேண்டியிருக்கும் இதுதான் கிரெடிட் கார்டு செலவு பண்ணலாம் இருந்து செலவு பண்ணுக்க நம்ம கிட்டே இவ்வளவுதான் இருக்கு இதை செலவு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு செலவு பண்ணுவோம் நம்ம கையில பணமே இல்லாம யாரோ கொடுக்கறான்னு வாங்கி வாங்கி செலவு பண்ணி கடைசியா கட்ட முடியாம முடிச்சுக்கிட்டு அப்புறம் அதுக்கு பிரச்சனை அப்புறம் அதுக்கு பணம் கட்ட முடியாமல் அதுக்கு வெளியில் அட்டாச்சும் கடனை வாங்கி அப்புறம் அதுக்கு வெட்டியே கட்டிக்கிட்டு அப்புறம் வீட்டில் இருக்கிற நகையில கொண்ட அணை பணம் அப்புறம் அந்த பணத்தை எடுத்து இதில் கட்டி இப்படி சுற்றி சுற்றி கடனை கடனை கடனை வாங்கி வாங்கி வாங்கி கடைசியாக கடங்கரனாகவே போய் கடைசியாக கோயில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால் இந்த கிரெடிட் கார்டுங்கிறத நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தினோம்னா புத்திசாலி அது என் கையில் தான் கார்டு இருக்கேன்னு போட்டு போட்டு தீச்சிக்கிட்டு இருக்கிற செலவுலாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியாக கையில் ஒண்ணும் போய் கடங்காரலாம் நிற்க வேண்டியது இதுதான் கிரெடிட் கார்டு விஷயம் இருக்காதுல அம்மாடா இப்ப கையில் ஒரு கத்தியை கொடுத்துருக்கோம் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு நீ என்ன ஒண்ணனும் காய்கறியை நிற்கலாம் ஒரு ஆப்பிள் வாங்குற நறுக்கி சாப்பிடலாம் பழங்களை நறுக்கிறதுக்கு காய்கறி நறுக்கிறதுக்கு அந்த கத்தி உனக்கு நல்லது நீ அதை எடுத்து எவனையாச்சும் குத்தி கொலை பண்ணி அதை எடுத்து உங்க வெட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணின என்ன ஒன்று அது இருக்கிற கத்திங்கிறது ஒன்றுதான் அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அது மாதிரி தான் கிரெடிட் கார்டு பரவாயில்லையோ இது நல்லா இருக்குது இது ஆனால் இதை கரெக்டாக பயன்படுத்தணும்னா நல்லது ஆமாம் அது தெரியாமல் தான் இப்போ நிறைய பேர் இதை தப்பு தப்பாக பயன்படுத்தி ஓரளவு விவரம் தெரிஞ்சவு விவரமாக கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க விவரம் தெரியாத தப்பு தப்பாக பண்ண இதை பயன்படுத்தி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க சரி இதே எதுக்கு இப்போ சொல்ல மாத்தியா இப்போ நேற்று நம்ம சொந்தக்காரர்கிட்ட போயிருந்தேன் அங்கே வந்தா ரெண்டு பேருக்கும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கும் ஒரே சண்டே என்ன ஏ சண்டேன்னு அவங்கள்ட கேட்டேன் அப்போ அந்த அம்மா வந்து என்கிட்ட இந்த பஞ்சாயத்தை வச்சாங்க என்ன பஞ்சாயத்து மாமா அவர் ஏற்கனவே இந்த கிரெடிட் கார்டையே வந்து போட்டு போட்டு தேய்ச்சி தேய்ச்சி ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு அப்புறம் இருந்த நாள் தவிர்த்து கொடுத்து ஏதோ சரி அப்புறம் இருந்த நகை கே வித்து போட்டு சரி பண்ணி அந்த கிரெடிட் கார்டுக்குள்ள கடனை எல்லாம் கொடுத்து சரி பண்ணிட்டு அந்த அம்மா அந்த கிரெடிட் கார்டை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுட்டாரு இனிமே அந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது எப்போச்சும் அவசர தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி வாங்கி உள்ளே வச்சுட்டாங்க சரி அதுக்கு என்னப்பா இப்போ கொஞ்சம் நாளாக அந்த பணம் எடுக்க முடியலையா எல்லாமே வந்து கார்டில் தான் யூஸ் பண்ணணும் சொல்லிட்டாங்க அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க சரி மறுபடியும் அந்த கார்டை எடுத்து போய் மழையை கடையில் ஜாமே இப்போ எல்லா தேவைகளுக்கும் அந்த காடை மறுபடியும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடைய இப்போ வச்சு அதை ஏற்கனவே அடிபட்ட ஆளுங்க மறுபடியும் அதை ஒழுங்காக பயன்படுத்துறதில்ல மறுபடியும் அதே தான் பண்ணியிருக்கிறார் அவர் போய் மறுபடியும் அவருக்கு என்ன பண்ணணும் வனத்துக்கெல என்ன வீட்டுக்கு சாமான் எல்லாத்தையும் வாங்குறது அதாவது ஒரு பழமொழி சொல்லி வாடா என்ன பல மூலிமா தேவையானதெல்லாம் வாங்காதே தவிர்க்க முடியாததை மட்டும் வாங்கு அதாவது தேவையானதெல்லாம் வாங்குபவன் கடனாளி தவிர்க்க முடியாததை மட்டும் வாங்குபவன் செல்வந்தன் ஆகிறான் ஒரு பழமொழி இருக்குற இது நல்லா இருக்க அதே மாதிரி தேவையானதுன்னு பார்த்தா எல்லாமே நமக்கு தேவைதான் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வீட்டுல போட்டுக்கிட்டு இருந்தோம்னா எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒரு டூ வீலர் வச்சிருக்கிறோம் ஒரு கார் நமக்கு தேவைதேன் போய் ஒரு காரை வாங்குவோம் அப்புறம் இந்த காரன் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு வீட்டை வாங்குவோம் அப்புறம் அந்த வீட்டு மேலே ஒரு மாடி வீடு இருந்தால் வாடகை விடலாம் அப்புறம் அதுக்கு ஒரு மாடி வீடை கட்டுவோம் அப்புறம் ஒரு கார் தான் இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு இடத்துக்கு போனோம்னா இன்னொரு கார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கு ஒரு கார் இந்த மாதிரி மனுஷனுக்கு தேவைன்னு பார்த்தா எந்த காலத்துலேயும் தேவை வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் தேவைகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கக்கூடாது தவிர்க்க முடியாதது இன்றைக்கி இது இல்லாட்டி இந்த வேலை ஆகாது சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு அரிஜி இல்லையாடி சாப்பிட முடியாது அப்படின்னா போய் அரிஜி வாங்கிட்டு வந்து சாப்பிடணும் அந்தமாரி தவிர்க்க முடியாத செலவுகளை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்றைக்குமே செல்வந்தோன்னா சிறப்பாக இருக்கலாம் அதுக்குதான் இந்த கையில் பணம் அதுக்குதான் மறுபடியும் சொல்லலாம் என்ன கையில் பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணமுன்னா பணத்தோட அரம்பு தெரியும் இன்னைக்கு தான் வந்து பணம் பேங்குகள் எடுக்க முடியலை கையில் பணம் எல்லாம் கார்டாகவே மாறி போச்சு ஆனா அதுக்காக கையில பணம் இல்லையண்ட் கார்டுகளை போட்டு தேய்ச்சிக்கிடலாமே கார்டில் எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஏன்னா இப்ப நிறைய வந்து தொழில்நுட்பத்துல வந்து மிகப்பெரிய புரட்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம கார்டு போட்ட உடனே அதுல இருந்து எவ்வளவு அமௌண்ட் போச்சு நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு எல்லாமே டக்குன்னு நம்ம மொபைலுக்கு நம்ம செல்போனுக்கு ஒரு மெசேஜ் வந்துருது அப்போ அதை பார்த்தா அதில் தெரிஞ்சிடும் நம்ம அம்மா அக்கௌண்ட்ல இவ்வளோதான் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு அப்ப அதுக்கேற்ற மாதிரி செலவு ஒண்ணான என்ன பணமாக கொடுக்குறோம் இப்போ வந்து காடாக கொடுக்குறோம் அவ்வளோதான் ரெண்டு ஒன்று தான் ஆனால் இருக்கிறத செலவு பண்ணணும் இருக்கிறதுக்கு உள்ளே செலவு பண்ணணும் அப்படிங்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா எந்த காலத்துலுமே நமக்கு கஷ்டம் இல்லாடா என்னைக்கு வரவுக்கு மீறி செலவு பண்ணுறோமோ அன்னைக்கே நமக்கு ஆரம்பிச்சிருச்சு அதனால வரவுக்கு மீறி செலவு பண்ணாமல் யார் வரவுக்கு உள்ள செலவு பண்ணி செலவு பண்ணுறதோடு இல்லாமல் அதையும் மிச்சப்படுத்தி அதில் ஒரு சேமிப்பு பண்ணுற அவங்க வாழ்க்கைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாருனா ஒரு நாற்பது ரூபா வரைக்கும் செலவு பண்ணிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சுட்டாருன்னு வச்சுக்க அவருதான் உலகத்துலேயே மிகப்பெரிய வணக்காரம் அப்படி இல்லாமல் ஐம்பது ரூபா சம்பளத்தை வாங்கி ஐம்பத்தஞ்சு ரூபாய் செலவு பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு அஞ்சு ரூபா வட்டியை கட்டி இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாலும் கடைசியில் வந்து பத்தினா இருக்கிற எல்லாம் போய் அவர் கடைசியில் துன்பம் அமைஞ்சிடும் அதனால சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா சம்பாதிக்கிறதுல இருந்து செலவு பண்ணி மிச்சத்தை அதுல இருந்து மிச்சம் பண்ணி எவ்வளவு நம்ம சேமிக்கிறோமோ அதுல இருந்தே அதை யார் சரியா பண்றாலோ அதுதான் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க சரி இதையெல்லாம் ஏன் எனக்கிட்ட சொல்லிக்கிட்டு நான் எங்க வச்சாதிக்கிறேன் எனக்கிட்ட எங்க இருக்கு காசு இப்பவே உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வச்சோம்னா நீ பெரிய விழையா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு அது பயன்படும் அதுக்காகத்தான் இப்பவே சொல்றது அப்போதைக்கு உனக்கு நான் சொல்றது நான் இருப்பனும் இருக்க மாட்டேன்னு தெரியல நான் எங்கே இருப்பேனும் நீ எங்க இருப்பியோ அதனால இப்பவே சொல்லி வைக்கிறேன் எல்லாத்தையும் மண்டையில போட்டு வை உனக்கு தெரிஞ்சுக்கொள்ள இந்த விஷயத்தை சொல்லு ஐயா வரவுக்கு மீறி செலவு பண்ணாதியே அப்படிங்குற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு நான் சொல்லு யாரு மாமா கேட்க போற நல்லது சொன்னா நல்லவங்க கேட்பாங்க அதனால நீ சொல்றத சொல்லு கேட்கறவு கேட்கட்டும் கேட்டா நம்ம நல்லா இருப்பாங்க கேட்பேன் அவ கஷ்டப்பட போற அவ்வளவுதானே நம்ம ஊதுரசனுக்கு ஊதி வைப்போம் நடக்கிறப்ப நடக்கட்டும் சரிமாமா பரவாயில்ல சரிமாமா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நல்ல உபயோகமான ஒரு தகவலை சொன்னீங்க ரெண்டு காடை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி செலவு ஒண்ணுங்கிறதும் தெரிஞ்சுகிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த எல்லாம் சொல்றேன் அவருக்கு ஏதாச்சும் சந்தேகம் உங்களுக்கு போன் பண்ண சொல்றேன் சரியா சரிப்பா பண்ண சொல்லுப்பா என்னமோ நமக்கு தெரிஞ்சது சொல்லுவோம் தெரியலன்னா நம்ம ஏற்றதை கேட்டு சொல்லுவோம் அவ்வளவுதானே சரி நான் போயிட்டு வரேன் மாமா சரிப்பா பாத்து பாத்து நான் போயிட்டு வா